الحمد لله رب العالمين والصلاة والسلام على محمد النبي وعلى آله واصحابه ومن إلى يوم الدين اما بعد அன்புடையின் பெயரை சொல்லி இந்த ஆரம்பம் செய்கிறேன் வாழ்க்கையின் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹை அஞ்சி பயந்து தக்குவாவுடன் நடந்து கொள்ளுமாறு முதல் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசிய செய்து கொள்கிறேன் நல்லடியார்களே அல்லாஹு தாலா மனிதர்கள் ஒவ்வொருவருக்கும் உலகத்தில் பலவிதமான தேவை நிறைவேற்றிருக்கிறார் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் சமூக வாழ்க்கையிலும் இருக்கின்றன கண்ணியமானவர்களே அல்லாஹ் ரபுல் அந்த தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு அழகான வழிகளை நமக்கு காட்டித் தந்திருக்கிறான் ஒவ்வொரு மனிதனும் உலகத்தில் தன்னுடைய தேவைகள் அழகாக பூர்த்தியாக வேண்டும் வாழ்க்கையிலே பரக்கத்திருக்க வேண்டும் செழிப்பு இருக்க வேண்டும் சந்தோஷம் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறான் அதற்காக காலையிலும் மாலையிலும் ஒவ்வொரு நாளும் அவன் கஷ்டப்பட்டுக் கொண்டு பலவிதமான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறான் தண்ணியமானவர்களே உலகத்தில் எங்களுடைய சாப்பாட்டையும் எங்களுக்கு தேவையான இரணத்தையும் எங்களுடைய மனிதன் பல வகையில் பல வழிகளில் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் சில வழிகள் அந்த வழிகளில் முஸ்லீம்கள் ஆகிய நாங்களும் முயற்சி செய்கிறோம் இமான் புல்லாதவர்களும் அதே வழிகளில் தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக வேண்டி முயற்சி செய்கிறார்கள் வியாபாரம் செய்கிறார்கள் விவசாயம் செய்கிறார்கள் இன்னும் எத்தனையோ விதத்தில் பொருளீட்டுகிறார்கள் சம்பாதிக்கிறார்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ் அரபு மனிதர்களாகிய முஸ்லிம்களுக்கு நமக்கு விசேஷமான சில வணிகளை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு வரக்கூடிய இரணம் நாம் சம்பாதிக்கக்கூடிய சொத்துக்கள் நம்முடைய செல்வங்கள் நம்முடைய சாப்பாடு நம்முடைய ஏனைய தேவைகள் மிக அழகாக பூர்த்தி அடைய வேண்டும் என்பதற்காக பிரானும் ஹதீதும் நமக்கு சில வணிகளை காட்டியிருக்கிறது சில முக்கியமான சில விடயங்களை குரானும் ஹதீஸும் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது அவற்றை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடக்கும் பொழுது ஒன்று நம்முடைய இரணத்திலே வரக்கத்து நம்முடைய வாழ்க்கையிலே பறக்கத்துண்டாகிறது நாம் நமக்கு இரணம் வருவதற்கு நமக்கு ரிஸ்க் வருவதற்கு எப்படி இந்த வெளிப்படையான வழிகளை முயற்சி செய்கிறோமோ அதன் மூலமாக நாம் அடைந்து கொள்கிறோமோ அது மாதிரி சில சாவிகளை திரவுகோள்களை நமக்கு சொல்லி தந்திருக்கிறது இந்த திறவுகோள்களை பயன்படுத்தி இந்த மகாத்தியோள்களை பயன்படுத்தி நமக்கு அந்த வாசல்களை திறந்து கொள்ளலாம் அதன் மூலமாகவும் நம்முடைய தேவைகளை அடைந்து கொள்ளலாம் நாம் சம்பாதிக்கக்கூடிய பணத்திலும் செல்வத்திலும் நமக்கு வரக்கூடிய இரணத்திலும் வரக்கத்தை அடைவதற்கு சில வழிகளை அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள் கண்ணியமானவர்களின் மிக அதிகமான வழிகள் நமக்கு சொல்லப்பட்டிருந்தாலும் கூட மிக முக்கியமான சில விடயங்கள் ஹதீஸ்களில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றன அவற்றை இந்த இடத்திலே ஞாபகம் செய்வது மிக பொருக்கமாக இருக்கும் என்று நினைக்கிறேன் கண்ணியமானவர்களே அல்லாவுடைய நல்லடியார்களே இவற்றை புரிந்து நம்முடைய வாழ்க்கையிலே இவற்றை எடுத்து நடந்தால் இன்ஷா அல்லா இதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் பெரும் பறக்கத்துக்களை நமக்கு காணலாம் முதலாவது நமக்கு செல்வத்திலும் அடைந்து கொள்வதற்கு இஸ்லாம் நமக்கு காட்டி தந்திருக்கக்கூடிய ஒரு அமல் தான் அல்லாவிடத்தில் பாவங்களுக்காக வேண்டி மன்னிப்பு கேட்பது அல்லாவுக்காக ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய பலவிதமான முசீபத்துக்கும் நெருக்கடிகளுக்கும் அவருடைய பாவங்கள் காரணமாக இருக்கின்றன பாவங்கள் இருந்ததோ இல்லையோ அல்லாவிடத்திலே ஒரு மனிதன் எப்பொழுதும் அதிகம் பாவ மன்னிப்பு தேடக்கூடியவனாக இருப்பது அவனுடைய இரணத்திலே பரக்கத்தை ஏற்படுத்துகிறது அவனுக்கு இரணத்தையும் சாப்பாட்டையும் செல்வத்தையும் கொண்டு வந்து சேர்ப்பதற்குரிய மிகப்பெரும் ஒரு சாவியாக இருக்கிறது இஸ்திபாரும் தோபாவும் அவர்கள் மக்களுக்கு அல்லது அவர்களை அழைக்கும் பொழுது சொன்ன வார்த்தையே குரான் நமக்கு சொல்கிறது சையுது அவர்கள் தங்களுடைய கவுமை பார்த்து சொல்கிறார்கள் மனிதர்களே என்னுடைய கூட்டத்தினரே உங்களுடைய கேட்டால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் என்ற பயன்களை ஒன்றுக்கு பின் ஒன்றாக சொல்லிக் கொண்டு அவர்கள் அந்த உம்மத்துக்கு விளங்கப்படுத்துகிறார்கள் சொன்ன அல்லா உடத்திலே பாவ மன்னிப்பு கேட்க ஆரம்பித்தால் அல்லாஹ் உங்களுக்கு தொடரான மலையை அனுப்புவான் அவர்களுடைய பாவங்களினால் அவர்களுக்கு மலை சில வருஷங்களாக நிறுத்தப்பட்டிருந்தது சொன்னார்கள் எனக்குரிய சாவி நீங்கள் அல்லா உடத்திலே பாவ அல்லா உங்களுக்கு செல்வத்தையும் ஆண் குழந்தைகளையும் தந்து உதவி செய்வான் நீங்கள் அல்லாஹுடத்திலே பாவம் மன்னிப்பு கேளுங்கள் ஜன்னா ஜாலக்கும் அன்ஹாரா உங்களுடைய தோட்டங்களை அல்லா செழிப்பாக்கி தருவான் உங்களுடைய ஆறுகளை அல்லாஹு தாலா ஓட வைப்பான் என்று சொல்றார்கள் மனிதன் தன்னுடைய இரணத்தை சம்பாதிப்பதற்குரிய மிகப்பெரிய ஒரு சாவியாக தரப்பட்டிருக்கிறது எங்களுக்கு பாவ மன்னிப்பு கேட்பது ஒரு முஸ்லிம் பாவம் செய்தாலும் இல்லாவிட்டாலும் ஒவ்வொரு நாளும் அல்லாவிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் அல்லாஹுடைய தூதர் வசல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் நான் ஒவ்வொரு நாளும் அல்லாஹுடத்தில் நூறு தடவைகள் செய்கிறேன் பாவம் செய்யாதவர்கள் பாவத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள் சொல்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் நான் அல்லாவிடத்திலே நூறு தடவைகள் செய்கிறேன் இரணத்துடைய வரக்கத்தையும் இரணத்துடைய வாசலையும் திறக்கக்கூடியது அல்லாவிடத்திலே பாவம் மன்னிப்பு கேட்பது செய்யுது அவர்கள் தங்களுடைய சமூகத்துக்கு சொன்ன செய்தியை அல்லாஹு தாலா குரானிலே சொல்லி இருக்கிறான் அவர்கள் தங்களுடைய பாவத்திலே இருந்த தங்களுடைய கூட்டத்தை பார்த்து சொல்கிறார்கள் என்னுடைய கூட்டத்தினரே உங்களுடைய ரப்பிடத்திலே நீங்கள் பாவ மன்னிப்பு கேளுங்கள் தௌபா செய்யுங்கள் யுமத்தும் அல்லாஹு தாலா உங்களுக்கு செழிப்பான அழகான வாழ்க்கையை தருவார் முதலாவது பயனாக உலகத்துடைய செழிப்பை சொல்கிறார்கள் உங்களுக்கு அல்லாஹ் செழிப்பை தருவான் வாழ்க்கையிலே அழகான செழிப்பான வாழ்க்கையை உங்களுக்கு தருவான் இலா குவத்திக்கும் உங்களுக்கு இருக்கிற சக்திக்கு மேலும் இன்னும் சக்தியை தருவான் உங்களுக்கு பணத்தை சக்தியை தருவான் உங்களுக்கு சக்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் அதை விரும்புகிறீர்கள் அந்த சக்தியை பயன்படுத்தி மக்களை ஆள விரும்புகிறீர்கள் அல்லாஹு இன்னும் அதிகரித்து தருவான் நீங்கள் அல்லாவிடத்திலே கண்ணியமானவர்களே பாவ மன்னிப்பு கேட்பது என்பது நம்முடைய நமக்கு இரணம் வருவதற்கு நம்முடைய ரிஸ்கை அடைந்து கொள்வதற்கு அல்லாஹ் தந்திருக்கிற ஒரு பெரும் சாதியாக ஒரு பெரும் வழியாக இருக்கிறது உமர் ரதி அல்லாஹன் அவர்களுடைய ஆட்சி காலத்திலே ஒரு முறை மழை இல்லாமல் கஷ்டமே பட்டிருக்கிறது மதினாவில் பெரும் கஷ்டம் மழை நீண்ட நாட்களாக பெய்யவில்லை மதினாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களை எல்லாம் அழைத்துக் கொண்டு மைதானத்துக்கு சென்ற உமர் ரவி அல்லாஹன் அவர்கள் அல்லாவிடத்திலே மலையை கேட்பதற்காகவே எல்லாரையும் ஒன்று சேர்த்தார்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் அமர்வதி அல்லாஹன் அவர்கள் மெம்பருக்கு மேலே ஏறி அல்லாவிடத்திலே மன்னிப்பு மட்டும் கேட்கிறார்கள் என்று ஒரு வார்த்தை கூட கேட்கவில்லை வெறும் எங்களுடைய பாவங்கள் அதை நீ மன்னிக்க வேண்டும் என்று அல்லாஹ் மிக பணிவாக துவா கேட்டுவிட்டு கீழே இறங்கி சகாபாக்கள் அவர்களிடத்தில் போய் விசாரிக்கிறார்கள் எல்லாரையும் ஒன்று சேர்த்தது நாங்கள் மலையை வேண்டி தொல வேண்டும் என்பதற்காக வேண்டி ஆனால் நீங்கள் வெறும் அல்லாவிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டுவிட்டு ஒரு வார்த்தை கூட மலையை கேட்காமல் கீழே இறங்கி விட்டீர்களே என்ன காரணம் என்று கேட்டார்கள் ஹத்தா அவரது எல்லாவான சொன்னார்கள் நான் மலை தவறாத அந்த நட்சத்திரங்களை பிடித்து விட்டேன் என்றார்கள் எந்த நட்சத்திரத்தை பிடித்தால் மலை தவற மாட்டாதோ அந்த நட்சத்திரத்தை நான் பிடித்திருக்கிறேன் என்று சொன்னார்கள் அந்த நட்சத்திரத்தை கொண்டு நான் மலையை கேட்டிருக்கிறேன் என்றார்கள் இங்கே நட்சத்திரம் என்று சொன்னது அந்த ஸ்டாருக்கு அல்ல அந்த நட்சத்திரத்துக்கு அல்ல அவர்கள் சொன்னது இங்கே பாவம் மன்னிப்பு பாவ மன்னிப்பை பிடித்துக் கொண்டால் அதுதான் மழை பெய்வதற்குரிய வலி அதனால் நான் அதை உறுதியாக பிடித்துக் கொண்டேன் பெய்ய வைப்பாயாக என்ற ஒரு வார்த்தையும் நான் கேட்கவில்லை என்று சொன்னார்கள் மனிதனுக்கு இரணம் வருவதற்குரிய மிக வலி அது மலை மலையை பொழிய வைக்கக்கூடிய சக்தி இந்த இஸ்தாருக்கு இருக்கிறது மனிதனுடைய வாழ்க்கையை செலிக்க வைக்கக்கூடிய சக்தி இந்த இஸ்திஃபாருக்கு இருக்கிறது ஹசன் பசரி ரஹமதுல்ல மக்கள் வருவார்கள் அவர்களிடத்தில் நிறைய கேள்விகளை கேட்பார்கள் மக்களுக்கு சொல்லிக் கொடுப்பார்கள் மிகப்பெரும் அறிவாளியாக இருந்தவர்கள் ஒரு நாள் ஒரு முறை ஒரு ஒருவர் வருகிறார் வந்து சொன்னார் எங்களுடைய ஊரிலே பஞ்சமே பட்டு இருக்கிறது மழை இல்லாமல் இருக்கிறது இதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் சொன்னிடம் பாவத்தில் என்பதல்ல பல கட்டங்களில் நடந்திருக்கலாம் ஒருவர் சொல்கிறார் எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறது திருமணம் என்ன செய்ய வேண்டும் சொன்னார்கள் நீங்கள் அதிகமாக செய்யுங்கள் இன்னும் ஒருவர் என்னுடைய தோட்டத்திலே வரக்கூடிய வருமானம் குறைந்து போய்விட்டது நான் என்ன செய்ய வேண்டும் சொன்னார்கள் செய்யுங்கள் என்று சொன்னார்கள் அவர்களுடைய மிக நெருக்கமான ஒருவர் இந்த நிகழ்வுகளை எல்லாம் பார்த்தவர் கேட்கிறார்கள் உங்களிடத்தில் இப்படி பலரும் வந்து பலவிதமான வித்தியாசமான கேள்விகளை கேட்டார்கள் அனைவருக்கும் நீங்கள் ஒரே பதில் சொன்னீர்கள் நீங்கள் ஏன் ஒரே பதில் சொன்னீர்கள் ஏன் இதற்கு காரணம் என்று கேட்கும் பொழுது அவர்கள் சொல்கிறார்கள் நான் சொன்ன பதில் ஒரு இருந்து சொன்னேன் என்று சொல்லிவிட்டு நூஹா துலாம் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தைகளை போதி காட்டுகிறார்கள் நூஹி அவர்கள் சொன்னார்கள் மக்களே அல்லாவிடத்திலே பாவம் மன்னிப்பு கேளுங்கள் உங்களுக்கு அல்லாஹ் தொடரான மலையை அனுப்புவான் நான் அத்தனை பேருக்கும் இந்த பதிலை சொன்னேன் என்று சொன்னார்கள் கண்ணியமானவர்களே உலகத்துடைய மறுமையுடைய அத்தனை பாக்கியங்களையும் அல்லாஹு தாலாந்த பாருக்குள்ளே வைத்திருக்கிறான் ஒரு முறை ஹசன் ரவி அல்லா அவர்கள் அவர்களிடத்தில் பேசிவிட்டு திரும்பி வந்து கொண்டிருக்கும் பொழுது மாவியா ரதி அல்லாஹர்களுடைய சபையில இருந்த ஒரு மனிதர் மெதுவாக சென்று ஒரு பெரிய மனிதர் வந்திருக்கிறார் பெரிய சகாபி வந்திருக்கிறார் அவர்களை போய் சந்தித்து தனக்கு இருக்கிற ஒரு பிரச்சனையை சொல்கிறார் சொன்னார் நான் திருமணம் முடித்திருக்கிறேன் எனக்கு நிறைய செல்வம் இருக்கிறது செல்வந்தாருங்களே துபா என்று கேட்ட நேரத்தில் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் அதிகமாக இஸ்தி செய்யுங்கள் பாவ மன்னிப்பு கேளுங்கள் அந்த மனிதர் அந்த துவாவை உறுதியாக பிடித்துக் அவர் அன்றில் அதிகம் இஸ்டரம்பிக்கிறார் இருக்கிறார்கள் சில நாட்களில் அவர் எழுநூறு தடவைகள் இஸ்தேபார் செய்வார் இப்படியே செய்து வருகிறார் சில வருஷங்கள் போகல அவருக்கு குழந்தை ஆரம்பிக்கிறது பல வருஷங்கள் தொடராக இவருக்கு குழந்தைகள் ஒரு பத்து ஆண் குழந்தைகள் இவர்களுக்கு அல்ல கொடுக்கிறான் பத்து ஆண் குழந்தைகள் பத்து ஆண் குழந்தைகள் பிறந்ததற்கு பின்னால் பல வருஷங்களுக்கு பின்னால் இந்த செய்தி மாவியாரதி அல்லாவன் அவர்களுக்கு கேள்விப்படுகிறது இந்த மனிதர் என்னிடத்தில் பல வருஷங்களுக்கு முன்னால் ஹசன் ரதி அல்லா வந்த நேரத்தில் அவர்களை போய் சந்தித்து இருக்கிறார் அவர்கள் சொல்லிக் கொடுத்த அவர்கள் அதை செய்த இவர்களுக்கு பலனை கண்டிருக்கிறார்கள் என்ற செய்தி வாவியா ரதி அல்லா அவர்களுக்கு கிடைக்கிறது அவர்கள் அந்த மனிதரை அழைத்து கேட்கிறார்கள் ஹசன் ரதி அல்லாஹோன் அவர்கள் உங்களுக்கு இஸ்திர்பார் செய்ய சொன்னார்கள் இதை வைத்து உங்களுக்கு இந்த துபாவை அவர்கள் சொல்லித் தந்தார்கள் என்பதை நீங்கள் கேட்டுக் என்று கேட்டார்கள் இன்னும் ஒரு தடவை நான் அவர்களை சந்திக்க என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார் பல வருஷங்களுக்கு பின்னால் ஹசன் ரவி அல்லவர்கள் மீண்டும் ஒரு தடவை மதீனாவில் வருகிறார்கள் மாவியா ரதி அல்லாஹன் அவர்களை அந்த நேரத்தை பார்த்த அந்த மனிதர் போய் விஷயங்களை எல்லாம் சொல்லி எங்கிருந்து நீங்கள் இதை எனக்கு சொல்லித் தம்பீர்கள் என்று சொன்னதும் ஹசன் ரவி அல்லாஹான் அவர்கள் கேட்கிறார்கள் இருக்கூடிய ஆயத்து உங்களுக்கு தெரியாதா என்று சொல்லிவிட்டு அல்லாவிடத்திலே நீங்கள் ஓதவில்லையா அந்த ஆயத்து உங்களுக்கு தெரியாதா இஸ்லாம் அவர்கள் தங்களுடைய கூட்டத்தை பார்த்துக்கும் அல்லாஹூ தாலா உங்களுக்கு சக்திக்கு மேல் சக்தியை தருவான் நீங்கள் அல்லாவிடத்திலே பாவங்களுக்கு மன்னிப்பு தேடினால் என்று சொன்ன உதவில்லையா என்று கேட்கிறார்கள் கண்ணியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய நமக்கு குரானும் ஹதீசும் சொல்லித் தரக்கூடிய இரண்டாவது விடயம் அல்லாவை பயந்து வாழ்வது தக்குவா ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில நெருக்கடிகளும் சோதனைகளும் உண்டாகுவதற்கு பிரதானமான ஒரு காரணம் அவன் செய்யக்கூடிய பாவங்கள் நவியலி சலா து அலாம் அவர்கள் சொன்னார்கள் இந்த மனிதன் தான் செய்கிற பாவத்தின் காரணத்தினால் அவனுக்கு வர இருக்கிற இரணத்தை விட்டும் அவன் தூரமாக்கப்படுகிறான் இவனுக்கு இரணம் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் இவன் செய்கிற பாவத்தின் காரணத்தினால தவறுகளின் காரணத்தினால அல்லாஹு தாலா அந்த இரணத்தை அவனை தூரமாக்கி விடுகிறான் நம்முடைய வாழ்க்கையில நெருக்கடிகள் வருவதற்கு நாம் செய்கிற பாவங்கள் மிக ஒரு காரணமாக இருக்கிறது தக்வா அல்லாவே பயந்து பொழுது அல்லாஹு தாலா வாழ்க்கையிலே செழிப்பை ஏற்படுத்துகிறான் குரான் சொல்கிறது அல்லாவை பயந்து வாழ்கிறார்களோ தக்குவா பாவங்களின் பொழுது அல்லாவை யார் பயந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹு காலா பிரச்சனைகளில் இருந்து வெளியேறக்கூடிய வழிகளை ஏற்படுத்துகிறான் பிரச்சனை வந்துவிட்டால் சில பொழுது மாட்டிக்கொண்டு நாங்கள் தப்புவதற்கு என்ன வழி என்று யோசிக்கிறோம் அல்லாஹு காலா அல்லாவை பயந்து நடக்கக்கூடியவர்களுக்கு பிரச்சனைகளிலிருந்து வெளியாக கூடிய வழியை இலகுவாக ஏற்படுத்தி விடுகிறார் வழிகளில் அல்லாஹு தாலா அவருக்கு இரணத்தை கொடுக்கிறார் அல்லாவை பயந்து நடக்கும் பொழுது அல்லாஹு தாலா வாழ்க்கையிலே பரத்தத்தை ஏற்படுத்துகிறான் அடுத்து நமக்கு தரப்பட்டிருக்கிற திறவுகோள் தான் தவக்குள் அல்லாஹிடத்திலே நம்முடைய காரியங்களை பொறுப்பு சாட்டி விடுவது நம்முடைய எந்த காரியத்தையும் நாம செய்து கொண்டு போவதில்லை நமக்கு அப்படி தெரிகிறது என்னுடைய வாழ்க்கையிலே நான் அதை செய்திருக்கிறேன் இதை செய்திருக்கிறேன் நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்று நாம் நினைக்கிறோம் ஆனால் கண்ணியமானவர்களே நம்மை இயக்கிக் கொண்டிருக்கிறது நாம் அல்ல நமக்கு மேலால் அல்லாஹ் நம்முடைய ஒவ்வொரு செயல்களையும் இயக்கிக் கொண்டிருக்கிறான் மனிதன் தானாக இயங்கவில்லை என்பதற்கு மிகப்பெரிய ஒரு ஆதாரம் சொல்கிறார்கள் ஒருவர் இன்று ஒரு நிலையிலே இருக்கிறார் நாளை வேறொரு நிலையிலே இருக்கிறார் இன்று செல்வந்தனாக இருந்தவர் நாளை நஷ்டத்திலே இருக்கிறார் இன்று சந்தோஷமாக இருந்தவர் நாளை கவலையிலே இருக்கிறார் இன்று செழிப்பாக இருந்தவர் நாளை வாடிப்போய் விடுகிறார் மனிதனுடைய நிலை இதுதான் இன்று ஒரு நிலை அடுத்த நாள் ஒரு நிலை மாறிங்கட்டும் தன்னை இயக்குவது இன்னொருவருடைய கையில இருக்கிறது நாம செய்வது போல நமக்கு தெரியுது ஆனால் நாம் செய்யவில்லை அல்லா செய்து கொண்டிருக்கிறார் அல்லாவிடத்திலே பொறுப்பு சாட்டி விடும் பொழுது அல்லாஹூ தாலா மனிதனுடைய பதக்கத்தையும் மனிதனுக்குள் வைக்கிறார்களோ யார் அல்லாவின் மீது பரம் சாட்டி விடுகிறார்களோ அல்லாஹு காலா அவர்களுக்கு போதுமானவனாக ஆகிவிடுகிறான் அவர்களுடைய தேவைகளை அல்லாஹ் பொறுப்பேற்று விடுகிறான் நீங்கள் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்க விதத்திலே நம்பிக்கை வைத்துவிட்டால் பறவைகளுக்கு உணவளிப்பதை போல அல்லாஹ் உங்களுக்கு உணவளிப்பாள் காலையிலே செல்லும் பொழுது வெறும் வயிற்றுடன் அந்த பறவைகள் பறக்கின்றன மாலையில வரும் பொழுது வயிறு நிறைந்து தங்களுடைய தனது கூட்டுக்கு திரும்பி வருகிறது அல்லாவின் மீது தாக்குதல் வைத்து விட்டோம் என்பதற்காக எந்த முயற்சியும் முயற்சி செய்வோம் அந்த முயற்சியில் அல்லா பறக்கத்தை ஏற்படுத்துகிறான் அந்த இரணத்திலே அல்லா பறக்கத்தை ஏற்படுத்துகிறான் நாங்கள் எங்களுடைய பணத்தில எங்களுடைய செல்வத்தில எங்களுடைய முயற்சியிலே வைத்திருக்கிற நம்பிக்கையை விடவும் நம்முடைய நம்பிக்கை அல்லாவின் மீது கூடுதலாக இருக்க வேண்டும் என்னுடைய தேவைகள் பூர்த்தியாகுவது என்னுடைய பணத்தினாலே அல்ல என்னுடைய கடை மூலமாக அல்ல என்னுடைய வியாபாரத்தின் மூலமாக அல்ல அல்லா என்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறான் அல்லாவிடத்திலே நாம் ஒப்படைத்து விடுவோம் நாங்கள் சரணடைந்து விடுவோம் நமக்கு ஹதீஷ்கள் சொல்லி தந்திருக்கக்கூடிய ஒரு திறவுகோல் தான் அல்லாவுடைய இபாதத்துக்காக அல்லாவை வணங்குவதற்காக நாங்கள் நேரத்தை ஒதுக்குவது அல்லாவை வணங்குவதற்காக என்று யார் நேரத்தை ஒதுக்குகிறார்களோ அவர்களுக்கும் அல்லாஹு தாலா இரணத்திலே பறக்கத்தை ஏற்படுத்துகிறான் இரணத்தை அடைந்து கொள்வதற்கு அதுவும் ஒரு வழியாக இருக்கிறது ஹகி ஹுசீலே வருகிறது அபி சல் அல்லு அலிஹி வசலம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹு தாலா சொல்கிறான் மனிதனே என்னுடைய ஒதுக்குவாயாக அம்ல・ அப்படி நீ நேரம் ஒதுக்கினால் நான் நிரப்பி விடுவேன் உன்னுடைய ஏழ்மையை நான் மூடி அடைத்து விடுவேன் ஏழ்மையை அடைப்பதற்கு உள்ளம் செல்வத்தால் நிரம்புவதற்கு படைத்தவன் நமக்கு சொல்லித் தருகிற வழி அவனுடைய இபாதத்துக்காக நீங்கள் நேரத்தை ஒதுக்குங்கள் நாம் நினைக்கிறோம் இபாதத்துக்காக என்று நேரத்தை ஒதுக்கிவிட்டால் நம்முடைய வருமானத்திலே குறைவு உண்டாகிவிடும் நாங்கள் தொழுகைக்காக வேண்டி பத்து நிமிடம் பதினைந்து நிமிடங்கள் ஒதுக்கிவிட்டால் எத்தனையோ ஆயுதங்கள் எனக்கு அதற்குள்ளே தவறி போகின்றன தொகைக்கு போய்விட்டால் எத்தனையோ வியாபாரிகள் எத்தனையோ என்னிடத்திலே வரக்கூடிய கஸ்டமர்கள் எனக்கு வராமல் தவறிப் போய்விடுகிறார்கள் என்று நாங்கள் நினைக்கிறோம் ஆனால் படைத்தவன் சொல்கிறான் என்னுடைய இபாதத்துக்காக நீங்கள் நேரம் ஒதுக்கினால் நான் செல்வத்தால் உங்களுடைய உள்ளத்தை நிரப்புகிறேன் உங்களுடைய வறுமையை ஏழ்மையை நான் அடைத்து விடுகிறேன் ஐந்தாவது இஸ்லாம் हदीसकल நமக்கு சொல்லி tenderedக்க கூடிய இன்னொன்று தான் அல் മുതാബാ'து பையனல் ஹஜ் வல் உம்ரா ஹஜ் உம்ராவை மாறி மாறி செய்யவே ஹஜ் கும் உம்ராவுக்கு மாறி மாறி சென்று கொண்டே இருப்புது இதைப் பற்றியும் நபிুল্লাহ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் தாபிعو பையனல் ஹஜ் வல் உம்ரா ஹஜ் ய உம்ராவை மாறி மாறி செய்து கொண்டே இருங்கள் ஃபின்னஹுமா யன் ஃபயானில் ஃபக்ர வல் துனு அந்த இரண்டு இரண்டு நன்மைகளும் அந்த இரண்டு வாதத்துக்களும் வாழ்க்கையில் இருந்து ஏழ்மை கஷ்டத்தையும் பாவங்களையும் இல்லாமலாக்கி விடுகிறது எப்படி நெருப்பு இரும்பிலே இருக்கிற அந்த துருவை இல்லாமலாக்கி விடுகிறதோ அது பாவங்களை அழித்து விடுகிறது என்று சொன்னார்கள் யாருக்கு வசதி இருக்கிறதோ அவர்கள் மாறி மாறி ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்கும் சென்று கொண்டிருக்கலாம் அடுத்தலம் அவர்கள் நம்முடைய வாழ்க்கையில இரணத்துடைய வரக்கட்டையொள்வதற்காக சொல்லித் தந்த முறைதான் சொந்தக்காரர்கள் குடல்வாய் ஜனங்கள் இருக்கிறார்கள் அவர்களுடன் சேர்ந்து நடப்பது நபிஹி சல்லு சொன்னார்கள் யாருக்கு ரெண்டு ஆசைகள் இருக்கிறதோ ரெண்டு காரியங்களை செய்யட்டும் ஒன்று சொன்னார்கள் யாருக்கு தன்னுடைய இரணத்திலே விசாலம் கிடைக்க வேண்டும் என்று ஆசை இருக்கிறதோ என்னுடைய என்னுடைய விசாலம் பரத்த கிடைக்க வேண்டும் என்ற ஆசை யாருக்கு விசாலமான செல்வம் கிடைக்க வேண்டும் என்ற ஆசை எல்லாருக்கும் இருக்கிறது விசாலமான செல்வம் கிடைக்க வேண்டும் என்று ஆசை யாருக்கு இருக்கிறதோ கிடைக்க வேண்டும் என்று யார் விரும்புகிறார்களோ யாருக்கு ஆசை இருக்கிறதோ நீண்ட ஆயுள் நீண்ட வாழ்க்கை கிடைக்க வேண்டும் என்று சொன்னார்கள் தன்னுடைய தாய் தகப்பருக்கு அவர்கள் உபகாரம் செய்யட்டும் தாய் தகப்பர்களுக்கு உபகாரம் செய்யட்டும் அடுத்தது சொன்னார்கள் குடல்வாய் ஜனங்கள் சொந்தக்காரர்களுடன் சேர்ந்து நடக்கட்டும் ராகிம் என்று சொல்லும் பொழுது குடல்வாய் ஜனங்கள் என்று சொல்லும் பொழுது அதிலே தாயுடைய சகோதர சகோதரிகள் அவர்களுடைய குழந்தைகள் தகப்பனுடைய சகோதர சகோதரிகள் அவர்களுடைய குழந்தைகள் தன்னுடைய சொந்த சகோதர சகோதரிகள் அவர்களுடைய குழந்தைகள் இவர்கள் எல்லாம் அடங்குகிறார்கள் இவர்களுடன் சேர்ந்து நடவுங்கள் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள் அவர்களை விசாரியுங்கள் அவர்களுடன் பேசுங்கள் சகாம் சொல்லுங்கள் அவர்களுடைய வீடுகளுக்கு போய் வாருங்கள் அவர்கள் சுகமீனமுற்றால் அவர்களை போய் விசாரியுங்கள் இதுதான் சில துர் ராகிம் குடல்வாய் ஜனங்களை சேர்ந்து நடப்பது நாம் அவர்களை பார்ப்பதை விட்டுவிட்டு இப்பொழுது நம்முடைய சொந்த சகோதரர்களை கூட நாம் விசாரிக்காமல் இருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கை அப்படி போய்க் கொண்டிருக்கிறது கன்னியமானவர்களே இதன் மூலம் வாழ்க்கையுடைய பெரும் ஹயிர்களை நாங்கள் இழக்கிறோம் உலமாக்கள் எழுதுகிறார்கள் குறைந்த பட்சம் மிக குறைந்த பட்சம் அவர்களை போய் விசாரிக்க முடியாது சந்திக்க முடியாது என்றிருந்தால் உங்களுடைய துவாக்களில் அவர்களை சேர்த்துக் என்னுடைய சகோதரர்கள் சகோதரிகள் அவர்களுடைய குழந்தைகள் என்னுடைய தகப்பனுடைய சகோதர சகோதரிகள் குழந்தைகள் அவர்களுடைய பெற்றோர்கள் என்னுடைய தாயுடைய சகோதர சகோதரிகள் அவர்களுடைய குழந்தைகள் இப்படியான நெருங்கிய உறவுகளை துவாக்களிலாவது சேர்த்துக் கொள்ளுங்கள் மிக குறைந்த பட்சமாக ஒருவன் செய்யக்கூடிய உடல்வாய் ஜனங்களை சேர்ந்து நடக்க கூடியாமல் அது சேரும் என்று சொல்கிறார்கள் நம்முடைய காலத்தில அவர்களை சேர்ந்து நடப்பதற்கு நவீன வசதிகள் எவ்வளவோ வந்துவிட்டன நாங்கள் விரும்பினால் ஒரே நாளில் அத்தனை பேரோடும் தொடர்பு கொள்ள முடியும் எந்த தூரத்திலே இருந்தாலும் அவர்களுடன் பேசிக்கொள்ளலாம் விசாரித்துக் அவர்களை வாழ்த்தலாம் ஆறுதல் சொல்லலாம் அதற்குரிய வசதிகளையும் எல்லாம் நமக்கு தந்திருக்கிறார் கன்னியமானவர்களே பயன்படுத்திக் கொண்டால் வாழ்க்கையினுடைய பதக்கத்தையும் நீண்ட ஆயுளையும் அல்லாஹால மிக லேசாக அடைந்து கொள்ளக்கூடிய ஒரு முறையாக அல்லா நமக்கு பாதுகாத்துக் கொள்வதற்காக தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு இடத்திலே கொண்டு தனக்கு தீனை பாதுகாத்துக் கொள்ள முடியாத நிலை இருக்கும் பொழுது தன்னுடைய தீனை கொள்வதற்காகவே அந்த இடத்தை விட்டு மாறி வேறொரு இடத்துக்கு செல்வது இதுலேயும் அல்லாஹு தாலா இரணத்துடைய செய்கிறார்களோ ஒரு இடத்திலிருந்து தன்னை பாவத்தில் இருந்து பாதுகாத்துக் கொள்ள முடியாது இஸ்லாத்தின் படி நடந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறது இப்பொழுது இஸ்லாத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி மிக பொருத்தமான ஒரு இடத்தை தேடி செல்வது இதைத்தான் இந்த இடத்திலே என்ற வார்த்தை குறிக்கும் என்பதாக சொல்லி இருக்கிறார்கள் யார் அப்படி வெளியாக தன்னுடைய ஊரை விட்டு செல்கிறார்களோ அவர் பூமியிலே தனக்கென்று பல இடங்களை பெற்றுக் அவருக்கு விசாலமான அவருக்கு வசதி வாழ்க்கையிலே வசதி உண்டாகும் என்று அல்லாஹு தாலா சொல்லியிருக்கிறார் அடுத்து நம்பி சங்கல்ல வாலிகி வசலம் அவர்கள் நமக்கு சொல்லி தரக்கூடிய இன்னும் ஒரு வழிதான் நம்முடைய பழக்கத்தை அடைந்து கொள்வதற்காக நம்முடைய வருமானத்திலே பழக்கத்தை அடைந்து கொள்வதற்காக சொல்லித் தந்தார்கள் சமுதாயத்தில் இருக்கிற பலகீனர்களுக்கு உபகாரம் செய்யுங்கள் அவர்களுடன் அன்பு காட்டுங்கள் சமூகத்தில் எப்பொழுதும் சிலர் பலகீனர்களாக கருதப்படுகிறார்கள் அதாவது அவர்கள் உடல் ரீதியாக பலகீனர்களாக இருக்க வேண்டும் என்பதல்ல உடல்ல நல்ல சக்தி உள்ளவர்களாக இருப்பார்கள் சில அவர்கள் செல்வத்தால் குறைந்தவர்களாக பலகீனர்களாக இருப்பார்கள் அல்லது சமூகத்திலே இருக்கிற மதிப்பில் குறைந்து அந்த வகையிலே பலகினர்களாக இருப்பார்கள் நமக்கு தெரியும் நம்முடைய ஒவ்வொரு ஊர்களையும் நாம் பலகீனர்களாக பார்க்கக்கூடிய ஒரு கூட்டம் எப்பொழுதும் இருப்பார்கள் நல்லவர்களாக இருப்பார்கள் இவர்களுக்கு உபகாரம் செய்வது உபகாரம் செய்வது என்றால் இவர்களுக்கு பணம் கொடுப்பது என்று அர்த்தம் அல்ல சேரும் அவர்களுடன் சிரிப்பது அவர்களுடன் பேசுவது அவர்களுடைய சந்தோஷங்களில் துக்கங்களில் பங்கு எடுப்பது அவர்களுக்கு உதவி செய்வது அவர்களுடைய பயணங்களுக்கு உதவி செய்வது இப்படி பலரையும் இதற்குள்ளே அடக்கலாம் இவர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்வது வாழ்க்கையில் பெரும் சாப்பாட்டை கொண்டு வந்து சேர்க்கும் நபித்துல ஒரு சஹாதி ஒரு முறையில் பேசும் பொழுது மற்ற எனக்கு என்னுடைய சாதர் அதி அவர்களுடைய பேச்சு எப்படி அமைகிறது என்றால் எனக்கு கீழே இருக்கிற என்னுடைய அந்தஸ்தை விட குறைந்தவர்களை விடவும் தனக்கு ஒரு மதிப்பு இருக்கிறதை போல் அவர்கள் உணர்கிறார்கள் அதுபோல் அவர்களுடைய பேச்சு அமைகிறது உடனடியாக நபி சல்வா வசல்லம் அவர்கள் அவர்களுடைய திருப்பி விடுகிறார்கள் சொன்னார்கள் உங்களுக்கு சாப்பாடு இரணம் கிடைப்பதும் உங்களுக்கு கஷ்டங்களின் பொழுது உதவி கிடைப்பதும் உங்களில் இருக்கக்கூடிய பலகீரர்களுடைய பரத்தத்தினால் தான் உங்களில் சில பலகீனர்கள் இருக்கிறார்கள் எல்லா சொல்லவர்களாக இருக்கிறார்கள் நல்லவர்களாக இருக்கிறார்கள் துவா உடையவர்களாக இருக்கிறார்கள் இவர்களுக்கு நீங்கள் கருணை காட்டுவதனால் தான் இவர்களை நீங்கள் மதித்து நடப்பதால் தான் உங்களுக்கு இரணம் கிடைக்கிறது உங்களுக்கு உதவி கிடைக்கிறது என்று சொன்னார்கள் பலரும் நம்முடைய சமூகத்திலே இருக்கிறார்கள் பலகீனமானவர்கள் வாழ்க்கையில் எப்பொழுதாவது அல்லாவுடைய உதவி நமக்கு தேவைப்படுகிறதா அல்லது எப்பொழுதாவது வாழ்க்கையில் நெருக்கடி வந்திருக்கிறது இப்பொழுது எனக்கு பறக்கத்து வர வேண்டும் இந்த நெருக்கடி தூரமாக வேண்டும் என்று நாங்கள் சிந்தித்தால் நாங்கள் யோசித்தால் கண்ணியமானவர்களே முதலாவது நம்முடைய சிந்தனைகள் இங்கே செல்ல வேண்டும் செய்வோம் இந்த வழிகளின் பக்கம் இந்த சாவிகளை எல்லாம் நம்முடைய கையிலே தந்திருக்கிறான் இந்த சாவியை நாம் பயன்படுத்தலாம் எதையாவது பயன்படுத்தி நாங்கள் அந்த வாசலை திறந்து நம்முடைய பிரச்சனைகள் தூரமாகிவிடும் இழையிலைகள் இருக்கிறார்கள் சாதாரண மக்கள் விலகினர்கள் இருக்கிறார்கள் அவர்களை போய் அவர்களோடு உட்கார்ந்து கொஞ்ச நேரம் பேசி மனம் விட்டு பேசி அவர்களை சந்தோஷப்படுத்தலாம் அவர்களுக்கு ஒரு அன்பளிப்பை கொடுக்கலாம் அவர்களுக்கு ஒரு சதக்காவை கொடுக்கலாம் அவர்களுக்கு ஒரு உதவியை செய்யலாம் அவர்களுடைய வீட்டுக்கு ஒரு செய்யலாம் இதன் மூலமாக அல்லாஹு தாலா மனிதனுக்கு ரிஸ்கையும் இரணத்தையும் கொடுக்கிறான் மனிதனுக்கு உதவியையும் கொடுக்கிறான் இன்னும் ஒன்று சொல்லித்தரப்பட்டிருக்கிறது நபி சல்லாஹ் அலேஹி வசலம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிற ஒன்றுதான் வாழ்க்கையிலே வரக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்காக இரணத்தை சம்பாதிப்பதற்காக வேண்டி சொல்லி தந்த இன்னும் சாவிதான் இன்னும் ஒரு திறவுகோள்தான் யார் மார்க்க கல்விக்காக வேண்டி தன்னை வகுப்பு செய்திருக்கிறார்களோ அவர்களுக்கு செலவழிப்பது எல்லா காலங்களிலும் ஒரு கூட்டம் மார்க்க கல்விக்காக தங்களை ஒதுக்கி இருக்கிறார்கள் வேறு காரியங்களில் அவர்கள் ஈடுபடுவதில்லை வேறு காரியங்களை விட்டு ஒதுங்கி மார்க்க கல்விக்காக வேண்டி தங்களை அப்படி அர்ப்பணித்திருக்கிறார்கள் தங்களை வகுப்பு செய்திருக்கிறார்கள் இப்படிப்பட்டவர்களுக்கு செலவழிப்பதற்கு பதக்கத்தை கொண்டு வந்து சேர்க்கும் நம்முடைய வாழ்க்கையிலே பறக்கத்தை ஏற்படுத்தும் இதெல்லாம் ஹதீசர்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடியவைகள் ஒரு சகாவி வருகிறார் ஒரு மனிதர் வருகிறார் யார சூழல் அல்ல தன்னுடைய சகோதரனை பற்றி ஒரு முறைப்பாடு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுகிறார் வந்து சொன்னார் கொஞ்ச நேரம் அவர் ஓடி வந்து உங்களுடைய சபையில உட்கார்ந்து விடுவார் கேட்பதற்காக ஆனால் அவருக்கும் குடும்பத்துக்கும் சம்பாதிக்கிறதெல்லாம் நான் தான் நான் தான் சம்பாதிக்கிற வேறையெல்லாம் செய்ன் இவர் அதுல பங்கெடுக்கிறதும் இல்லை என்னோட சேர்ந்து சம்பாதிக்க வருவதும் இல்லை நேரம் இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் வேகமாக வந்து உங்களுடைய பள்ளிவாசலே உங்களுடைய சம்பாதிக்க சொல்லுங்கள் என்று தன்னுடைய சகோதரரை பற்றி முறைப்பாடு செய்வதற்காக வேண்டி வருகிறார் அந்த முறைப்பாட்டை கேட்ட நபி சல் அல்லாஹ் அலஹி வசலம் அவர்கள் ஆழமான ஒரு பதில் சொன்னார்கள் சொன்னார்கள் சொன்னும் உங்களுடைய சகோதரர் மூலமாக தான் உங்களுக்கு இரணம் கிடைத்துக் கொண்டிருக்கிறது உங்களுடைய சகோதரர் இங்க வந்து இல்முக்காக தன்னை அப்படியே வக்கல் செய்திருக்கிறார் அதன் காரணத்தினால்தான் நீங்கள் சம்பாதிக்கப் போகும்பொழுது உங்களுக்கு இரணம் கிடைக்கிறது என்று சொன்னார்கள் திரும்பி போய்விட்டார் அதற்கு பின்னால அந்த முழு காரியத்தையும் அவரே தன்னுடைய வாழ்க்கையிலே பொறுப்பேற்று அவரே செலவழித்து வருகிறார் அப்துல்லாஹி முன் முபாரக் ரஹத்துலாஹி அலி அவர்களிடத்திலே ஒரு கேட்கிறார் நான் என்னுடைய பணத்தை சதக்கா கொடுப்பதற்கு மிக பொருத்தமான இடம் இது அப்துல்லா முபாரக் ரஹத்து அலை மிக ஒரு ஆலிமாக முஹதிவர்கள் இமாம் புகாரி ரஹமதுல்லாஹி அலி அவர்களுக்கும் ஆசிரியராக இருந்தவர் மிகப்பெரிய ஒரு ஹதீதுடைய கலையிலே மிகப்பெரும் தேர்ச்சி இருந்தது அமீரு ரஷீதுடைய காலத்திலே ஒரு மனிதர் பிடித்துக் கொண்டு வரப்படுகிறார் பத்தாயிரம் ஹதீ இட்டு கட்டிய ஒரு மனிதர் மிகப்பெரும் பாவி அமீர் அவனை பார்த்து கேட்கிறார்கள் பத்தாயிரம் ஹதீசிலை இட்டு கட்டி இருக்கிறாயா உனக்குரிய தண்டனை கொலை ஏற்ற வேற எதுவும் இல்லை இவ்வளவு பெரும் நஷ்டத்தை மார்க்கத்துக்கு நீ ஏற்படுத்தி விட்டாய் இவனை கொலை செய்யுங்கள் என்று உத்தரவு சொல்கிறான் அமீரு நான் பத்தாயிரம் ஹதீசலை இட்டுக் காட்டியிருக்கிறேன் என்ன போய் கழுத்தை வெட்டி கொலை செஞ்சிட்டால் அந்த பத்தாயிரம் ஹதீசல் என்ன என்பது உங்களுக்கு எல்லாம் தெரியாமல் போய்விடும் பிறகு சைஹான ஹதீசலோடு அதுவெல்லாம் கலந்து மார்க்கம் குழப்பமாக போய்விடும் முபாரத் போன்றை ஒரு பெண்கள் கோதுமையில் இருந்து அரிசியில் கல்லை வேலாக்குவது போல நீ ஹதீஸ்களை பிரித்து எடுத்து விடுவார்கள் அப்படிப்பட்ட பெரும் ஆற்றலை அல்லாஹு தாலா கொடுத்திருந்தான் அவர்களிடத்திலே போய் கேட்கிறார்கள் எங்களுடைய சதப்பாக்கலை கொடுப்பதற்கு மிக பொருத்தமான இடம் எதுவர்களை தவிர வேறு யாரையும் அந்த அறிவை சுமந்தவர்களுடைய அந்தத்தை தவிர வேறு எதையும் ஒரு பெரும் அந்தத்தாக நான் பார்க்கவில்லை என்று சொன்னார்கள் கண்ணியமானவர்களே எல்முக்காக யார் தன்னை வக்குஃபு செய்திருக்கிறார்களோ அவர்களுக்கு செலவழிப்பதன் மூலம் வாழ்க்கையுடைய இரணத்திலே வரக்கத்தை அடைந்து கொள்ளலாம் அல்லதீன ஒரு கூட்ட இருக்கிறார்கள் ஏழாக இருப்பார்கள் அவர்கள் அல்லாவுடைய பாதைகளில் நலவுக்குரிய காரியங்களில் அவர்கள் வக்கப்பு செய்யப்பட்டிருக்கிறார்கள் தடுக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் தங்களுடைய உலக கர்மங்களுக்காக வியாபாரம் போன்ற காரியங்களுக்காக பூமியிலே மற்றவர்களை போல பிரயாணம் கூட செய்து கொள்ள முடியாது ஏனென்றால் அவர்கள் மார்க்க காரியத்திலே தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் தெரியாதவர்கள் அவர்களை செல்வந்தர்களாக நினைக்கிறார்கள் ஏனென்றால் அவர்கள் தங்களுடைய தேவைகளை யாரிடத்திலும் சொல்வதில்லை கேட்பதில்லை நீங்கள் செலவழிக்கிறீர்களோ உங்களுடைய செலவை பற்றி அல்லாஹ் நன்கு அறிந்து வைத்திருக்கிறார் இவர்கள் யார் இங்க யாரை குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்பதில் உலமாக்களுக்கு பணக்கருத்துக்கள் இருக்கிறது அதிலே ஒரு கருத்து இவர்கள் இழ்முக்காக மார்க்கத்து இள்முக்காக வேண்டி ஷத்துடையள்முக்காக வேண்டி தன்னை அர்பணித்து ஒதுக்கிவிட்டவர்கள் அவர்களை தான் அல்லஹு தாலா இங்கே குறிப்பிட்டிருக்கிறான் என்பது சில தப்சீருடைய உளமாக்கலுடைய கருத்தாக இருக்கிறது கன்னியமானவர்களே பத்தாவது அல்லாஹ் நமக்கு சொல்லி தந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே பதக்கத்தை அடைந்து கொள்வதற்காக வாழ்க்கையுடைய தேவைகள் அழகாக பூட்டியாக என்பதற்காக வேண்டி அல்லாஹ் நமக்கு சொல்லித்த பத்தாவது சாவி பத்தாவது திறவுகோல் தான் நல்ல வழிகளில் செலவழிப்பது நல்ல காரியங்களுக்காக எங்களுடைய பணத்தை செலவழிப்பது நீங்கள் எப்படி எல்லாம் செலவழிக்கிறீர்களோ அந்த செலவுகள் அப்படியே உங்களுக்கு சொல்கிறார்கள் தாராளமாக செலவழித்துக் கொண்டே இருங்கள் செலவழித்தால் உங்கள் மீது செலவழிக்கப்படும் உங்கள் மீது செலவழிப்பான் செலவழிக்கும் பொழுது நல்ல காரியங்களுக்காக செலவழிக்கும் பொழுது எண்ணி எண்ணி செலவழிக்காதீங்க எண்ணி எண்ணி செலவழித்தால் அல்லாவும் உங்களுக்கு எண்ணி எண்ணி தருவான் செலவழிக்கும் பொழுது நூறு ரூபாய் போய்விட்டது நூறு ரூபாய் குறைந்து விட்டது இன்னும் நூறு ரூபாய் இருநூறு ரூபாய் குறைந்து விட்டது எண்ணி எண்ணி செலவழித்தால் அல்லாவும் யாருக்கு அல்லாஹ் எண்ணாமல் தருகிறானோ அவர்கள் எண்ணாமலே செலவழிக்க வேண்டும் முசாலை அவர்கள் காரூனுக்கு சொன்னார்கள் பெரும் செல்வம் இருந்தது சொன்னார்கள் அல்லாஹ் உங்களுக்கு எப்படி உபகாரம் செய்திருக்கிறானோ அது மாதிரி நீ உன்னுடைய செல்வத்தில் மக்களுக்கு உபகாரம் செய் அல்லாஹ் எண்ணி எண்ணி தாரது இல்லையே நீ ஏன் எண்ணி எண்ணி கொடுக்க வேணும் பிலாலை பார்த்து சொன்னார்கள் பிலால் அவர்கள் சொத்துக்களுக்கு பொறுப்பாக இருந்தார்கள் தராளமாக செலவழிங்க அருசுடைய சொந்தக்காரன் செல்வத்தை தருவதை குறைத்து விடுவான் என்பதை நீங்கள் பயப்பட வேண்டாம் செலவழிக்க செலவழிக்க வந்து கொண்டே இருக்கும் என்று சொல்கிறார்கள் புகாரியுடைய ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் இரண்டு மலக்குமார்கள் இறங்குகிறார்கள் அவர்கள் வருவது அவர்களுக்கு வேற எந்த நாளிலே உலகத்தில் கிடையாது ஒரு மலக்கு மனிதர்களை பார்த்து ஒரு அறிவிப்பு ஒரு துவா செய்கிறார் இன்றைய நாள் யார் யார் எல்லாம் செலவழிப்பார்களோ அவர்களுக்கு நீ பகரத்தை கொடுப்பாயாக யார் செலவழிக்கிறார்களோ அதற்கேற்ற கூலி அதற்கேற்ற பகரத்தை அவங்க செலவழித்தது மாதிரியே அதற்கு பதிலாக நீ வேறொன்றை கொடுப்பாயாக மற்ற மலர் அறிவிப்பு செய்கிறார் அல்லாஹும் இன்றைய நாள் யாரெல்லாம் பணத்தை தங்களிடத்திலே பழுக்கி தடுத்து வைத்துக் கொள்கிறார்களோ அவர்களுடைய பணத்திலே செல்வத்திலே அழிவை ஏற்படுத்துவாயாக இந்த ரெண்டு துவாவையும் செய்வதற்காக தான் அந்த காலையிலே ஒவ்வொரு நாளும் காலையிலே அந்த இரண்டு மலக்குமார்களும் உலகத்துக்கு வருகிறார்கள் ஆகவே கண்ணியமானவர்களே நம்முடைய இரணத்திலே பறக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்காக நம்முடைய வாழ்க்கையிலே பறக்கத்தை ஏற்படுத்திக் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற ஒரு மிக பெரும் வழிதான் செலவழிப்பதை தாராளமாக அல்லாஹூ தாலா வாழ்க்கையில் பதக்கத்தை ஏற்படுத்துவான் இங்கே சொல்லப்பட்ட பத்து விதமான திஸ்குடைய வாசல்கள் திஸ்குடைய சாவிகள் இதை நாங்கள் வாழ்க்கையிலே கடைபிடித்தால் செழிப்பான ஒரு வாழ்க்கையை நாம் அனுபவிக்கலாம் அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட வாழ்க்கையிலே நமக்கு தருவானாக அமல்களை செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹு தருவானாக அல்லாஹின் மீது யக்கீனையும் நம்பிக்கையும் எங்களை கண்ணியப்படுத்துவானாக